அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நேர்மறை எண்ணங்களே நம்மை மட்டுமல்ல எல்லோரையும் முன்னேற்றம் மகிழ்ச்சியும் படுத்தும் வைக்கும் வெற்றியும் பெறுவதற்கு தூண்டுகோளாய் அமையும் ப்பொழுதும் எந்த ஒரு செயலை எடுத்து கொண்டாலும் நான் இந்த வேலையை குறித்த நேரத்தில் முடித்து விடுவேன் என்ற தளராத நம்பிக்கையுடன் செய்யும் போது நாம் அவற்றை வெற்றிகரமாக முடிக்க முடியும் முள்ளுக்கு பயந்தால் ரோஜாவை பறிக்க முடியாது இரவுக்கு பயந்தால் நிலவை ரசிக்க முடியாது படிப்பதற்கு பயந்தால் பட்டம் கிடைக்காது அதுபோல தோல்விக்கு பயந்தால் வெற்றியும் கிடைக்காது வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது முடிவல்ல நம் உள்ளத்தோடு போராடுவதே உண்மையான போராட்டம் அதுவே உண்மையான வெற்றியும் கூட எப்பொழுதும் எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் நான் இந்த வேலையை முடித்து விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் நமக்கு நாமே முதலில் தடைக்கல்லா இருக்க கூடாது சிலருக்கு எதை எடுத்தாலும் நம்மால் முடிக்க முடியுமோ நாம் முடிக்க மாட்டோமோ என்ற எதிர்மறை சிந்தனையோடு தான் இருப்பார்கள் நமது சிந்தனை சரியாக இருந்தால்தான் நமது செயல்கள் சரியாக இருக்கும் நமது செயல்கள் சரியாக இருந்தால்தான் நாம் செய்யும் வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஒரு வேலையை எடுத்துக் கொள்ளும் போதே நான் தன்னம்பிக்கையுடையவள் நான் அன்பு மிக்கவள் நான் ஆற்றல் மிக்கவள் நான் செயல்திறன் மிக்கவள் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் மட்டுமே முடியும் எனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று ஒவ்வொருவரும் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு செய்யும் எந்த ஒரு வேலையையும் வெற்றியோடு நிச்சயம் முடிக்கலாம் வீட்டு பணி அலுவலக பணி ஆசிரிய பணி நிர்வாக பணி விவசாயம் சார்ந்த பணிகள் அனைத்திலும் நாம் நிச்சயமாக கொடிக்கட்டி பறக்கலாம் நாம் நமது கடமையை காலத்தோடு செய்து வந்தோமானால் நேர்மறை எண்ணங்களை சிந்திப்போம் அதாவது செய்யக்கூடாத செயல்களை செய்வதனாலும் வேலைகளை செய்யாவிட்டாலும் ஒருவன் நிச்சயம் கெடுவான் என்கிறார் வள்ளுவர் கையில் இருக்கும் கடமையை நாம் ஒழுங்காக செய்யும் காலம் நம்மை வாழ்த்தும் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்போனால் எதையும் சாதிக்க முடியாது முயன்று செயல்களை செய்பவர்களால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் எனவே மற்றவர் போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் செவிசாய்த்தால் எந்த ஒரு மகத்தான சாதனைகளையும் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது இழுக்கு என்றேற்ப ஒரு செயலை செய்யும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் தொடங்கிய பிறகு சிந்திப்பது என்பது தவறு வெளியில் கிளம்பும் போதே நாம் ட்ரெயினை விட்டுருவோமோ போற பேருந்து கவிழ்ந்துடுமா என்று இது போன்ற தப்பு தப்பான எதிர்மறை எண்ணங்கள்லாம் நம்மை தோல்வி எடையதான் வைக்கும் நம்மை செயல்பட விடாமல் ஆஹ் அதை வந்து நம்மளை விரட்டி அடிக்கும் எனவே எதிர்வர எண்ணங்களை விரட்டி நாம் அதை அடிக்க வேண்டும் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும் வீட்டில் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் சரி புதிய வேலையாக சரி அப்படித்தான் அது சரியா வராது இது ஒத்து வராது என்று முட்டுக்கட்டை போட்டு வருவதை நான் முதலில் நிறுத்த வேண்டும் சில வெளியில் கிளம்பிடுவாங்க பூனா குறுக்க போயிடுச்சு அதனால நான் ஓடிடுச்சு அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு கிளம்பன வேலை அப்படி அப்படியே போட்டுட்டு அப்படியே உட்காந்துருவாங்க நாம் எதிர்மறை முடிவுகளையும் சமாளிக்க என்ன செய்யலாம் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளணும் அப்போது வெற்றி தோல்வி இரண்டில் எது வந்தாலும் எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துவிடும் முடியும் என்ற எண்ணமே மூலதனமாகும் முடியாது என்று எண்ணுவது ஒரு உட்டார்த்தனமாகும் மேலும் அது நம் தன்னம்பிக்கையை அது சிதைத்திடும் சாதுரியமாக செயல்பட்டால் சாதிக்கலாம் மன தோன்றாமல் பார்த்து வேண்டும் நேர்மறை எண்ணங்களை நம்மை வாழ சரித்திரம் படைக்க வைக்கும் சாதனையை படைக்க வைக்கும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை தோண்டுவோரை தள்ளிவிடாமல் தாங்கிக் கொள்ளும் நிலத்தை போல நமக்கு வரும் எந்த பிரச்சனையையும் என்ற எண்ணத்துடன் செயல்படும் போது வெற்றி என்ற இலக்கை நாம் நிச்சயமடை எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியார் தென்னியர் ஆகப் பெறின் ஒரு செயலை செய்து முடிக்க எண்ணுபவர் தான் செய்யும் செயலில் உறுதி உடையவராக இருந்தால் நினைத்ததை நினைத்தபடியே அடைவார் எனவே எதையும் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு நேர்மறை எண்ணங்களை கொண்டு வெற்றி காண்போம் வாழ்வை உயர்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் முத்துக்குமர சுவாமி